வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு விசைப்பொறிகளின் வடிவமைப்புக்கான ஜெர்மன் காப்புரிமத்தை காட்லிஃப் டைம்லர் அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருந்த விளாடிமிர் லேனின் ரஷ்யா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் சோவியத் ஒன்றிய பொது உடைமை கட்சியின் முதல் பொது செயலாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நாசி ஜெர்மனியில் யூதர்களின் வணிக நிறுவனங்களை புறக்கணிக்கும் நடவடிக்கை வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் பட்டான் தீபகர்பத்தில் ஜப்பான் படையினர் அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் படையினர் மீது தாக்குதலை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காஸ்ட்ரோவின் புரட்சி இராணுவம் ஹவானா மீது தாக்குதல் தொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது கைபேசி அழைப்பை நியூயார்க் நகரில் மோட்டாராலா நிறுவனத்தின் மார்டின் கூப்பர் பெல் பெல்ய்வுக்கூடத்தின் ஜோயல் ஆங்கல் என்பவருக்கு மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதிமூன்று அமெரிக்க மாநிலங்களில் ஆரம்பித்த கடும் சூறாவளி காரணமாக முன்னூற்றி பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் ஐயாயிரத்தி பேர் வரை காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு உலகின் முதலாவது போர்டபிள் கணினி ஒஸ்போன் 1 சான் பிரான்சிஸ்கோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் லூனா பத்து விண்கலம் சந்திரனின் சுற்று அடைந்தது பூமியை விட வேறொரு விண்பொருளை சுற்ற ஆரம்பித்த முதலாவது விண்கலம் இதுவாகும் இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சுவாமி நாராயணன் இந்திய மதகுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கமலாதேவி சட்டோபாத்யாயா இந்திய சமூக சீர்திருத்தவாதி பெண்ணியவாதி விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம்நாத் கோயங்கா இந்திய பத்திரிகையாளர் ஆயிரத்தி ஆண்டு சிதம்பரநாதன் செட்டியார் தமிழக தமிழறிஞர் மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாம் மானேக்சா இந்திய படைத்துறை உயர் தளபதி ஆயிரத்தி ஆண்டு மேர்லின் பிராண்டோ அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பச்சலூர் ரகுமான் பச்சலூர் ரகுமான் கான் வங்காளதேச கட்டிட கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராமநாராயணன் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திரஜித் குமாரசுவாமி இலங்கை தமிழ் பொருளியலாளர் மத்திய வங்கி ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூ செந்தூர் பாண்டியன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கா கிருஷ்ண சுவாமி இந்திய மருத்துவர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹரிகரன் இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மோகன் ராமன் இந்திய திரைப்பட தொலைக்காட்சி நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயப்பிரதா இந்திய நடிகை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரபுதேவா தென்னிந்திய நடிகர் மற்றும் நடன அமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ரேயா தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆண்டு ஹஸ்ரத் நிஜாமுதீன் சூபி அறிஞர் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு சிவாஜி மராட்டிய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அவ்வை துரைசாமி தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு எஸ் எஸ் ராமசாமி தமிழக அரசியல்வாதி